முதலே சொல்லியிருக்கிறார் தேவையில்லாதி என்று அருள் செய்திருக்கின்ற உபதேசம் உண்மை பனிரண்டிவானவைு சொன்ன குறிப்ப ஒரு இந்திரியத்தையும் அலங்கால் அறியக்கூடிய புலனையும் ஈனம் ஊனம் என்று நன்கு கண்டித்து சொல்கின்றார் பன்னிரண்டாவது பாடல பாருங்க வானிடமான் என்று செவி மனம் ஒளியரணை வான் ஆகாயம் என்ற பூதத்தை சார்ந்து சரியானது ஓசையை அறியும் அதுக்கப்புறம் இழிவானது என்கின்றார் பரிசத்தை மிகச்சிறந்த இன்பம் நாம் அதனால அதை தனியாக சுட்டி காட்டுகின்றார் அதுதான் இழிவானவற்றிலே இழிவானது என்று ஈனமிகும் தோல் கான் இடமாக காற்றை இடமாக கொண்டு பரிசம் பரிசம் அந்த பரிசம் எப்படிப்பட்டது ஊன பரிசம் அந்த பரிசமும் தாழ்ந்தது தோளின் மூலம் அறியப்படுகின்ற தாழ்வானது என்று சொல்லி நமக்கு நன்னறி காட்டுகின்றார்கள் பார்க்கும் ஆகவே இந்த இழிவான குலங்கள் இடத்திலே நாம் பட்டு வைக்காமல் உயர்வான பெருமானிடத்திலே நாம் பட்டு வைக்க வேண்டும் அதனாலதான் ஞானிகள் அன்பூடப்பட்டுக் கொள்ளாமல் திருவடிப்பட்டோடு அவர்கள் நம்மளால உடனே கடைபிடிக்க முடியுமா இந்த திறவியில இந்த அளவு கடைபிடிக்க முடியும் என்பது கேட்டுக்கொண்டே இருந்தால் எங்கூர கருதும் தேயும் சிந்தித்துக் கொண்டே சொல்பவர்களும் இன்னைக்கு எனக்கு இந்த உண்மை விளக்கம் ஒப்பு இருக்கா அப்படின்னா மட்டும்தான் நான் உண்மை விளக்கத்தை விரும்பிப்பேன்னா எனக்கு அது பயந்தராஜ் சொல்கின்ற அரியனா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி இந்த சிந்தனைகள் கேட்டதை சொன்னதை கேட்டதை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் படிப்படியாக இந்த ஐங்குலங்களின் இழிவு நமக்கும் பொழிந்து திருவடி பற்றி நமக்கும் மேலோங்கி வரும் ஆக இங்க முதல்ல ஞானாசிரியர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதுதான் உண்மை நாம நினைத்துக் கொண்டிருப்பது என்பது உண்மை அல்ல ஞானாசிரியர்கள் சொல்வதுதான் உண்மை ஆகினாலே அந்த உண்மையை நோக்கி ஒரு பயணத்திலே நாம இருக்கின்றோம் ஏன் ஞானிகள் எல்லாம் ஐங்குலங்களை நாடாமல் திருவடியிலேயே ஆட்ட வைத்திருந்தார்கள் என்பதற்கு நமக்கு இப்ப தான் நமக்கு தெரியுது இருந்தும் ஏன் அவற்றின் இழிவு நமக்கு தெரிய மாட்டேங்குது உண்மை விளக்கம் சொல்லுது ஐம்புலங்கள் இழிவானவை நாம கேட்டுக்கிறோம் நமக்கு ஐம்புலங்கள் இழிவானவை இன்னும் அனுபவத்தில் நல்லா தெரியல அவற்றின் மீது பற்று இருக்குதான் தெரியுது அதுக்கு காரணம் என்ன நமக்கு ஏன் ஐம்புலங்களின் இழிவு தெரியல ஏன் அவற்றின் மீது பற்று நேருக்கு சொன்ன ஒரு விஷயம் வெளியே சொல்லிடலாம் அதுக்காக தான் உங்ககிட்ட கேக்குறேன் சொல்லிட்டு ஆணவ மரம் கொஞ்சம்தான் ஒடுங்கி இருக்குது கைவிளக்குனால இருள் கொஞ்சம்தான் விலகி இருக்கிற மாதிரி மிச்சம் இருக்கிற இருள் வந்து ஒரு தெளிவில்லாத காட்சியை ஏற்படுத்தும் இல்லையா அது மாதிரி இந்த தத்துவ கருவிகளால ஆணவ மறைப்பு கொஞ்சம்தான் நீங்க இருக்குது மிச்சம் இருக்கிற ஆணவ மர சக்தி என்ன பண்ணுது ஐம்புடங்களை உயர்வான நினைக்கும்படி ஒரு தவறான உணர்ச்சியை இந்த செயல்பாட்டுக்கு ஆணவாட்டுக்கு பெயர் பார்த்தோமே கோத்திருத்துவம் கோத்திருத்துவம் அதனாலதான் அந்த ஆணவ மரம் நம்மிடம் செய்கின்ற அந்த கோத்திருத்துவம் இந்த செயல்பாட்டினால்தான் நமக்கு ஐங்குலங்கள் இழிவாக தெரியாமல் உயர்வானவையாக தெரிகின்றன பிறரிடம் இல்லாத அளவுக்கு என்னிடம் ஐங்குல்கள் தான் இருக்கின்றன நான் அனுபவித்து மூணு இருக்கிறேன் அதை உறவாக வைக்கிறேன் எட்டு மாதிரி பொருட்கள் மற்றவர்கள்ட்ட இல்லை நான் அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறேன் இல்லையா எங்கே உள்ள பொருளோட குவாலிட்டியே தனி அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஏன் இழிவான ஐங்குலங்கள் எனக்கு வந்து உயர்வாக தெரியுதுன்னா அந்த ஆணவ ஏற்படுத்துகின்ற போத்திருக்குவோம் ஆணவ மலத்தின் வழியிலே செல்கின்றோம் என்று அர்த்தம் மேலும் மேலும் வினைகளை செய்யவும் பிறகை சாரவும் படிகொடுத்து விடும் இந்த ஞானேந்திரியங்கள் வந்து உயிரானது ஆணவ மலத்தின் வழி இந்த ஞானேந்திரியங்களும் அந்த உயிரை மயக்கி இந்த புலங்களிலேயே கழுதி ஐம்புலங்களை நல்லா அதிலேயே மூழ்கி இருப்பதற்கு துணையாயிடும் உயிர் வந்து திருவருளை சார்ந்தால் அப்ப இந்திரியங்களும் திருவருள் மயமாயிரும் கண்ணு சுவாமியை போய் எப்ப தரிசிப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்வத்தை கூட்டிகிட்டு இருக்கும் காது இந்த மாதிரி விஷயங்களை தான் எப்ப கேட்போம் அப்படிங்கிற ஆர்வத்தை அதை ஏற்படுத்தும் இல்லையா வா அந்த மாதிரி இந்த மெய் வந்து அதை திருநீற்றே தாங்கணும் அப்படிங்கிறதுல ஈடுபாடு உண்டாம் ஏன்னா உயிர் வந்து அருள் வழி நின்றால் இந்திரியங்களும் அருள்மயமா இருக்கும் உயிர் வந்து ஆணவ மலத்தின் வழி நின்றால் இந்திரியங்களும் குணங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு பூண்டு உயிர் எந்த வழி நிற்குது ஆணவ வழி நிற்குதா அருள் வழி நிற்குதா அதை போலத்துதான் இந்திரியங்கள் ஆனாலும் நம்ம ஆணவ மலத்தின் நின்று இந்திரியங்களை கொண்டு ஐம்புலங்களை நிறைய அனுபவித்து அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நமக்கு நீண்ட அனுபவமாக இருக்கிறது அதனால அந்த வாசனையினால திரும்ப திரும்ப பொறிகள் நம்மை இந்த ஞானேந்திரியங்கள் நம்மை புலங்களிலேயே எடுத்துச் செல்கின்றன ஆகவே இந்த ஞானேந்திரியங்களை நமக்கு பகை என்று சொல்லி இவற்றை வெல்ல வேண்டும் என்று நூல்களெல்லாம் இருக்கின்றன இல்லையா இந்த ஞானேந்திரியங்களைத்தான் ஐ ஐம்பொறிகள் என்று சொல்வார்கள் கர்மேந்திரியங்களும் ஐந்து இருக்கின்றன அவையும் ஐம்பொறிகள் தான் ஆனவா ஐம்பொறிகள் பிடிக்கும் ஞானேந்திரியங்களை தான் ஐம்பொறிகள் நூல்கள் நூல்கள் சொல்லப்படும் ஐவர் என்றும் சொல்வார்கள் ஐந்து என்றும் சொல்வார்கள் ஐந்துன்னு சொன்னாலும் ஐவர்னு சொன்னாலும் ஐம்பொறின்னு சொன்னாலும் அதை இந்த ஞானேந்திரியங்களில் தான் இந்த ஞானேந்திரியங்களால் நமக்கு புலன்கள் மேல ஆசை உண்டாக்கி இல்லையா பலவிதமான வினைகளை செய்து ஆசைப்பட்டு அடையுவதற்காக பலவிதமான வினைகளை செய்து அப்புறம் அது வினைப்படங்களை பலவிதமான வினைகளை செய்ததுனால பலவிதமான வினைப்பல்கள் வந்து நமக்கு சேருகின்றன பலவிதமான பிறவிகளிலும் போய் பிறக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது வினையின் தன்மையை பொறுத்தது இல்லையா ஒரு புலம் மேலே பல பேர் போட்டி கூடும் போது அப்போ எனக்கு தான் வேணுங்கும்போது அவனுக்கு கிடைக்காமல் எனக்கு கிடைச்சாமல் அதுக்கு என்ன வினை செய்யலாம்னு பொருட்படுத்தாம எனக்கு அந்த புலனிப்பம் வேணும்பதே அங்கே முக்கியமா இருக்கு பிறரோடு கொள்கின்ற போட்டி பொறாமை வகையினால பலவிதமான செயல்களை செய்து வினைகளை செய்து அதனால பல வகையான பிறவிகள் அந்த பிறவிகள்ல பல வகையான அனுபவங்கள்னு எங்க கொண்டு போயிரு பாருங்க இந்த ஞானேந்திரியங்களின் வழி நின்று அந்த புலன்கள் மேலையும் போகங்கள் மேலையும் ஆசைப்பட்ட